வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலாவது செய்தி சேவை சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் ளம் அு உலை அருகில் கழிவு சேமிப்பு மையம் அமைக்கப்படுவதை கண்டித்து சீமான் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நேற்று பாளையங்கோட்டையில் நடைபெற்றது சென்னை சேத்துப்பட்டு ரயில் நிலையத்தில் நேற்று இளம் பெண்ணை அருவாளால் வெட்டிய இளைஞர் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குடிநீர் பிரச்சினை குறித்து ஆக்கப்பூர்வ நடவடிக்கையில் முதலமைச்சர் பழனிசாமி ஈடுபட வேண்டும் என மு க ஒன்று வெளியிட்டுள்ளார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் குடிநீர் இல்லாத பள்ளிகள் குறித்து தெரிய வந்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் உறுதியளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகேயுள்ள வேகமங்கலத்தில் இரண்டு குழந்தைகளை கொண்டு விட்டு தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தி திணிப்பு இருப்பதை டாக்டர் ராமதாசை ஒப்புக்கொண்டு விட்டால் ரயில் விபத்துகளை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டாலும் உண்மையில் இதன் பின்னணியில் மொழி தீனிப்பு நோக்கம் இருப்பதை மறுக்க முடியாது என்று ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிலையில் சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதாக கூறி பள்ளியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எட்டாம் வகுப்பு மாணவி கலெக்டரிடம் புகார் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய செய்திகள் முத்தலாக் தடை மசோதாவை எதிர்ப்போம் என பாஜக கூட்டணி கட்சி அறிவிப்பு விடுத்துள்ளது ஜாம் செட்பூர் அருகே மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து போலீசார் உயிரிழந்துள்ளனர் டெல்லியில் மத்திய உள்துறை மந்திரி அமித் ஷாவை ஆந்திர முதல் மந்திரி ஜெகன் மோகன் ரெட்டி சந்தித்து பேசினார் பாராங்கல் தண்டவாளத்தில் விழுந்ததை சிசிடிவி கேமரா தெரிவித்ததால் பெரும் ரயில் விபத்து ஒன்று மகாராஷ்டிராவில் தடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க கட்சித் தலைவர்களை சந்திக்க வெங்கையா நாயுடு முடிவு செய்துள்ளார் வரும் இருபதாம் தேதி மாநிலங்களவையில் உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சித் தலைவர்களை டெல்லியில் சந்திக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் பாஜகவை எதிர்க்க தடுமாறும் மம்தா தற்பொழுது மொழி பிரச்சினையை கையில் எடுத்துள்ளார் என ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருடன் நடந்த துப்பாக்கி சூட்டில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மேற்கு வங்கத்தில் நெருக்கடியை தீர்க்க தனிப்பட்ட முறையில் முயற்சி மேற்கொள்ளுங்கள் என மம்தாவிற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் உலகச் செய்திகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியா கிர்கிஸ்தான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் அச்சய பாத்ரா என்னும் தொண்டு நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள குழந்தைகள் என சுமார் பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் குழந்தைகளுக்கு தினந்தோறும் சுகாதாரமான முறையில் சமைத்த சுவைமிக்க மதிய உணவினை இலவசமாக வழங்கி வருகிறது எனவே இந்த நிறுவனத்திற்கு சர்வதேச பாதுகாப்புத்துறை சார்ந்த அனைத்து உதவிகளையும் செய்ய அமெரிக்கா தயாராக உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை மூத்த அதிகாரி ஆலஸ் ஜி தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன் குற்றம் சாட்டி இலங்கை கடற்படையினர் கைது செய்த தமிழகத்தை சேர்ந்த நாகை மீனவர்கள் பதினெட்டு பேர் விடுதலை செய்யப்பட்டனர் ஜூலியன் அசான்ஜேவை நாடு கடத்தும் வழக்கு பற்றி அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் சிரிய அரசு படை மற்றும் சவுதி கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தெட்டு பேர் பலியாகினர் பாகிஸ்தான் வான்வெளியை இந்திய விமானங்கள் பயன்படுத்துவதற்கான தடையை அந்நாட்டு அரசு நீடித்துள்ளது இந்தியா பாகிஸ்தானுக்கு அனைத்து பிரச்சினைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி தீர்த்து வைப்பார் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்ற பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் மரபுகளை மீறி இருக்கையில் அமர்ந்து இருந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் முப்பது லட்சம் டாலர்கள் கேட்டு ஆஸ்திரேலியா பேட் தயாரிப்பு நிறுவனத்தின் மீது சச்சின் டெண்டுல்கர் வழக்கு பதிவு செய்துள்ளார் மும்பையில் எந்த வீரரையும் நம்பியும் அணி இருக்கக்கூடாது அனைத்து வீரர்களும் தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கபில்தேவ் தெரிவித்துள்ளார் எந்த வீரருக்கும் காயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் விராட் கோலி என்னை விட சிறப்பாக விளையாடுவார் என்றும் உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் பேட்டை அறிமுகம் செய்து வைத்து முன்னாள் வீரர் கபில்தேவ் பேசியுள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இருநூத்தி பன்னெண்டு ஆல் அவுட் ஆனது இத்துடன் நற்றினையின் செய்தி சேவை முடிவடைகிறது நன்றி வணக்கம்